ம சந்தோஷத்தோட சந்தோஷம் இறங்கினார் அப்படின்னு சரித்திரம் அவர் ரொம்ப சாதாரணமான பிராமண சந்தையோட பிரம்மாவே வந்திருக்கா அவருக்கு சார்பம் பண்ற போது அப்பாவுக்கு சார்தம் அம்மா இருக்காடு இருக்கா அப்பாவுக்கு சார்தம் பண்ற யாரும் பிராமணேவர் பித் போதுமே சாமதார சொல்றது வழக்கம் அதனால சஜி மினி சத்யா அவர் பாத பிரசாபனம் பண்ணி ஒரு ஆரம்பிக்க போறா சன்னியாசிய பார்த்துட்டார் ரொம்ப குடும்பம் கொடுத்து ஏன்னா சன்னியாசிட்டு என்ன துவேஷம் பார்க்க வேண்டிய சமே பெரிய ரொம்ப ரசமான வாதங்கள்லாம் நடக்கிறது அப்படி நடக்கிற போது சாதத்தை நாளைக்கு தொடர்ந்து வந்துட்டான் போது வாதத்துக்கு உந்தோ அவளுடைய ஆசிரமத்தைவர்கள் அந்த ஆசிரமத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் மன்னன் கிரஸ்தர் பகவத் பாதா சன்னியாசி இந்த வாதத்துக்கு யாராவது நடுவர் யாராவது இதை ஜட்ஜ் பண்றதுக்கு மத்திய நிலையில் யாராவது இருக்கணுமே பாருமெண்ட் அப்படி இருக்கிற போது அந்த ஆர்குமெண்ட்ல ஜட்மெண்ட் பண்றதுக்கு உபய பாரதியா ரெண்டு பேருமா சேர்ந்த நியமனம் பண்ணா அவர் தெரிஞ்சிக்கணும் ஆச்சாரியா ஸ்நானம் பண்ணி ஜபங்கள்லாம் அனுஷ்டானத்தை முடிச்சிட்டு வருவார் மாத்தியானிகாலம் பாதம் நடக்கும் மாத்தியானிக ஸ்தானத்துக்கு ரெண்டு பேரும் போவார் அவர் மத்தியானிக ஸ்தானம் முன்னிட்டு மத்தியானம் முன்னிட்டு ஐஸ்வர்யம் எல்லாம் மண்டல மிஸ்ரான அனுஷ்டானத்தை சன்னியாசி கூட அனுஷ்டான அப்ப சூரியன் உச்சியில் இருக்கிற போது அங்க உபயபாரதி அவ எவ்வளவு மகா சமர்த்த ரொம்ப சமர்த்தியா இருந்திருக்கா பாருங்க இவா என்ன மாதம் சொல்றாங்க ரொம்ப சூக்மமான விஷயம் சாதாரணமான பேச்சு இது ரெண்டு பெரிய சாஸ்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தர்க்கம் ஒண்ணு மீமாசா சாஸ்திரம் ஒண்ணு வேதாந்த சாஸ்திரம் சமையிலும் ரெண்டு பேருக்கும் பண்ணி வைக்கணும் ஆச்சாரியும் பிரார்த்திப்பலாம் சன்னியாசி பஸ்ஸாக போய் நீங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க பெரியவாழ்வு பயனாதான் தெரியும் பிக்ஷைக்கும் போஜனத்துக்கும் வித்தியாசம் கூட பேருக்கு தெரியல சன்னியாசி போய் சாப்பிட எல்லாம் கேக்குறா சன்னியாசி போய் கேட்கறா எங்க மாதிரி இருக்கிறவங்கள எங்க மாத்தில வந்து பிக்ஷை பண்ணிக்கணும்னு கேட்டான் பாத்தமா நான் ஒண்ணு எக்ஸாஜேட் பண்ணல ஒரு ஊர்ல அப்படி நடந்தது நான் ஒரு ஆசை தங்கியிருந்தேன் பக்கத்தா சேர்ந்து யாரோ மாமி உங்களை வந்திருக்காங்க அந்த எந்த ஆட்ச தங்கியிருந்தோம் அந்த மாமி சொன்னா என்ன சொல்லுங்க விஷயம் அப்படின்னு கேட்டேன் நாளைக்கு நான் மாத்திரம் கிடையாது இல்லையா ஏதோ வேலை நிர்பந்தம் ஜாஸ்தியா இருக்கு காலம் ரொம்ப சுஷ்கமா இருக்கு அப்புறம் அப்படி ஏதோ காரணம் சொல்லி சொல்லிவிட்டேன் சப்து வந்தது அதனால பண்ணிக்கிறது கூட அவகாசம் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதுக்கு சொல்ல வர நல்ல ஒன்னும்பு சொல்லணும் பல நாட்கள் இப்படி நடக்கிறது பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை வந்து என்ன பண்ண தீர்ப்பு சொல்லணும் தன் பர்த்தா தோத்து போட்டார்னு நேரடியா சொல்றது பதிவர்த்தா தர்மத்திற்கு விரோதம் பர்த்தா ஜெயிச்சுட்டார்னு சொன்னா அது பட்சபாத்தமாக போயிடும் பரீட்சா அதிகாரியா இருக்க கூட பட்சபாதம் அது பரிக்ஷா பட்ச பார்த்தமும் பெரிய தோஷம் சொல்லிருக்கான் அதெல்லாம் ஆம்னியாவோட சங்கல்பத்தை பாக்கிறோம் பெரிய பரிகாட்சா பட்ச பார்த்ததும் ஒரு தோஷமா சொல்றான் ஆம்னியாவோட கொஞ்சம் அந்த கேண்டிடேட் கொஞ்சம் நாலு மார்க் கூட போட்டு பஸ்தாசா பண்றது வேண்டாத அவங்க சேல் பண்ணி விடுறது இதெல்லாம் பரிக்சா பட்ச பார்த்தம் பெரிய தோஷம் அது நஷ்பபாதமா இருக்கணும் அதனால என்ன கூப்டே தெரியாம கூப்பிட்டா இவன் தோத்து போனதான் ஜெயிக்கிறவருடைய ஆசிரமத்தை ஏற்கனும் ஒப்பந்தம் இருக்கணும் ஏற்று பேரமா அழகா லாகமா சொல்லிவிட்டாவுக்கு பதிவிரதா தர்மம் ஒரு தர்மம் இருக்கணும் அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பர்தாவை ஜெயிச்சா போறாது பர்தாவில் பாதினா அர்த்தோபாயசாத்மனமாக சொல்லிருக்கு என்னையும் நீங்க வாதத்தில் அப்பதான் விரதாசிரம சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்து சொல்ல முடியாது தோல்வி கேட்டு அமருடைய அப்படி மண்டலம் வயசுல ஆச்சாரியாளர்களா ஆச்சாரியாளர்களோட பிரதம சிஷியா அல்ல கிருஸ்தாசிரமத்திலேயே சன்னியாசிதான் பாக்கி எதிரும் பிரம்மச்சரி ஆசிரமத்திலேயே சன்னியாசி வந்த அவர் ஒத்துசெப்ட் ஆச்சாரிய ஆசிரம்தான் சரி அவரை சன்னியாசி கொடுத்து சுரேஸ்வராச்சாரியால் அவருக்கு தான் முதல் சிஷியராக அப்படி சுரேஸ்வராச்சாரியால் அவளுக்கு வார்த்திகம் பண்ணிருக்க அதனாலதான் நாராயணம் பத்மபுவன் வதிஷ்டம் சக்திஞ்ச தத் புத்திர பராசரஞ்சன் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அசாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாசிய பத்மபாதன் அஸ்தாமலகம் தந்தோட்டகம் தந்தோட்டகம் பெயர சொல்லாமல் வார்த்திகாலம் அன்யான் அஸ்மத்கு சந்ததமானதோ அஸ்மி வார்த்திகம் பண்ணிருக்கிறதுனால வார்த்தை வியாக்கியானம் அப்படி பண்ணிருக்கிறதுனால வார்த்தைகாலம் அவரை அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா சுரேஸ்வரனுக்கு சந்யாசம் கொடுத்துருக்கா இவர சக்ஷ சரசுரீ கும்சம்னா ஆச்சரியம் இருக்கு தெரியும். அம்மா நான் களம்பி போற நேரத்துல நீ பின்னாடி தொடர்ந்து வரணும்னு பிரார்த்திச்சின்டால் மந்திர தால கட்டிட்டாங்க அம்பாள். வனகுர்மா மந்திர தால கட்டி சரி நானும் பின்னாடி தொடர்ந்து வரேன். ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா நான் வரையடா இல்ல நீ திரும்பி பார்க்க கூடாது நீ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நின்னுடுவேன் அப்படினுட்ட. आचार्यர் போய் நின்றே இருக்கால் பின்னாடி அம்பாள் தொடர்ந்து வராய். அம்பாள் கால்ல இருக்க கூடிய குருசு அந்த शब्தத்துல அவர் பின்னாடி வரான்னு தெரியிறது. அப்ப இப்படி வடக்கேந்து மண்டல மிஸ்வர வடக்கேந்து தெக்க நோக்கிபடி வரும்போது துங்கபத்ரா நதி தீரத்துல சிங்கேரி பக்கத்துல வரும்பொழுதோ அந்த நதி தீரத்துல அந்த மணல்ல இவ கால்ல போட்டு இருக்கக்கூடிய குருசி சப்தம் கேட்கல அது ஸ்தப்தமா போயிடுது வரலியோ நின்னுட்டாலோ அப்படின்னு சந்தேகப்பட்டு திரும்பினான் வாஸ்தவத்தை திரும்பி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆச்சாரம் அவசியம் கிடையாது அவன் இருக்கி பீட்ட ஆரோகணம் பண்ணுவான் பகவத்பாதான் உலகத்துக்கு ஒரு பெரிய அனுகூரம் அவன் வரலையோ சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்தேன் நீ திரும்பி பார்த்துட்டு இனிமே வரமாட்டேன் இங்கதான் இருந்துருவேனு சொன்ன அங்கேயே பிரதிஷ்ட பண்ண அது உபய பாரதி சரஸ்வதி ஐயதான் பிரதிஷ்ட பண்ண அந்த சாரத வித்யக்கெல்லாம் தேவதையா இருக்கக்கூடிய சாரத அந்த சாரதையாக சரதிருத்து இருக்கக்கூடிய சந்திரனை போல ரொம்ப காந்தோடுக்கூடிய சாரதியாக எப்படி இருக்கேஸ்வரனோட கூட பிறந்தவள் அப்படின்னு சொன்னேசருக்கு ஜ இருக்கு பரமேஸ்வரன் ஜட்டா கலாபம் இருக்கிற மாதிரி இவளுக்கும் ஜட்டே இருக்கு கையாத அபயமுத்ரா வரமுத்திர காட்டாத அம்பாள பத்தி சொன்னாள் தொதன்ய்பாணித்யாம்ங்கிற ஸ்லோகத்தை இங்க கையால் அபமுதிர வரமுத காட்டக்கூடிய சரஸ்வதியா அபயம் கொடுக்கிறது அதனால் அபயமுதிர வரம் தான் முதல் விட்ட வரமுத்ரா அபைமுதிரா வரத்ராசிராண அப்புறம் ஒரு கையில வச்சிருந்திருக்காருக்க புத்தகன்டிச்சிரு மாஸ்டர் பண்ணிட்டே ஒரு சப்ஜெக்ட் நினைச்சாட்டு அதனால தான் வித்தை அதிவதியா இருக்கக்கூடிய சரஸ்வதியே இன்னும் கையில புத்தகத்தை வச்சிருக்க வீணா புஸ்தக தாரிணியாகவே இருக்க வச்சிருக்க ஸ்படிகாலயா அக்ஷமால இருக்கக்கூடிய அக்ஷமால வருது புரியாம இருந்தது பெரியவர்தான் அந்த குட்டை உடைச்சிருக்க அக்ஷமாலனா என்னன்னு அதாவது ஆங்கு முதல் அக்ஷரம் உயிரெழுத்துக்கள்ல முதலக்ஷரம் ஆ பதினாறு உயிரெழுத்துக்கள் அப்புறம் கால ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சுக்கள் அந்த கடைசி ஆரம்பிச்சு மொத்தம் ஒரு அக்ஷரங்கள் இந்த தாயாராக அகாராதி மாதரூபிணி நமக அதாவது மாதிரி சொல்ற போது பெரியவா சொல்லிருக்கா அம்மாவா அம்மா வந்து பெரிய மகாராணியாகவும் இருக்காள் சிம்மாசனத்தை உட்காந்து உலகத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய மகாராணியாகவும் இருக்காது அப்படி மாத்திரம் இல்லாமல் மாதிரி போது குழந்தைகள் கூப்பிடுவோம் செல்லமா நெருக்கமா இருக்கக்கூடிய மாதிரி அந்த ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களால ஏற்பட்ட மாலைதான் ஆலை அக்ஷரங்கள் அந்த முதலட்சரம் கடைசி அக்ஷரம் முதலட்சியை கடைசி அக்ஷரத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை பண்ணி அக்ஷமாலாட்ட ஒரு மந்திரத்தையோ ஜூனு காயத்ரி ரேகலுகீய மனு சொல்லிவிட்டார் காயத்ரி தான் என்ன போது நடு ஒன்பது மேலும் இருபது இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா இருபது அஞ்சு ரவுண்டு போயிட்டு வந்தா நூறு அப்படி கணக்கு வச்சு ஆயிரம் படி வந்து அப்படி கணக்குல பழக்கத்துல வந்து ஒண்ணும் அந்த நூறு ஆன ஒண்ணு இந்த பக்கத்துல ஒரு கணக்கு வச்சுக்கிறது இந்த அவ்வளவுதானே ரெண்டு கை கொடுத்து சில பேர் இந்த காயத்ரி காயத்து ஜபத்தி பாத்திரம் தான் ஆயிரம் பண்ணறான் என்ன பண்ணுவோம் எனக்கு ஜபம் பண்றத்தை விட ஏற்பாடு பண்ற டைம் ஜாஸ்தியா இருக்கும் ஏதாவது கிள்ளி கிள்ளி ஒரு பத்து கிழங்கி வச்சுப்பான் பஞ்ச பாத்திரத்துல இந்த பக்கத்துலேயே அந்த பக்கம் போடுவோம் பக்கத்துல இந்த போடுவோம் ஏதாவது பண்ணுவோம் பண்ணப்படாது ஏன்னா தர்ப்பையை கிடைக்கப்படாது அது நகத்தால் அந்த தோஷம் வேற ஏன்னா தர்பய ஒரே ஒருமுறைதான் கிள்ளலான் இருக்கு அப்படி இருக்கணும் ஒரே ஒரு முறை கிரிக்கப்பட்ட தர்ப்பை கட்ட தர்பேருக்குவாள் கூட சகிதா சின்னம் இது இந்த மந்திரத்தை சொல்லி அவளுக்கு தரபடியால ஆசனம் போடணும் ஆவாகனம் பண்ண பிதர்களுக்கு ஆசனம் போடுறதுக்கான இந்த மந்திரம் இது சின்னம் பருகிறூர் சகதாட்சி இருக்கு ஒருமுறை கிள்ளப்பட்டது சகிதா சின்னம் அதனால தர்பியை நகர்த்தால கிள்ளப்படாது இது ஒரு பெரிய சூக் வேற ஏதாவது அடையாளம் இடது கையால வச்சு பழக்கம் இல்லையா பத்து புஷ்பத்தை வச்சுக்கோ பழைய புளியும் எதோ ஒன்று வச்சுக்கோ இந்த தர்பியை போய் நகர்த்தால கிண்டு கிள்ளி பண்ணப்படாது வரல் கை வரல எண்ண எண்ணு வேதத்துக்கும் வேத சுவாரமா இருக்கக்கூடிய காயத்திற்கு இதுதான் விதி வேதத்தை சொல்றபோது ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு கணக்கு உண்டு எதிர்வேதத்தில் மேல தூக்கி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சமவேதத்தில் சாம வேதத்துல வருது அந்த சொல்ற போது எந்தெந்த விரல்ல காட்டணும் லட்சணம் இருக்கு இது சாமவேதிகள் மாத்திரம்தான் அனுஷ்டானத்தை வச்சுருக்கா வாஸ்தவமா பார்க்க போனா எல்லா வேதத்தையும் விரல்ல காட்டி சொரம் போதுல இருக்கக்கூடிய ரேகையில எண்ணணும் இது ஒரு முறை இன்னொன்னு ஜப்ப மாலையமை சென்று எண்ணதுங்கிறது ஒரு முறை பாக்கி மந்திரங்கள்லாம் அப்படி பண்ணலாம் காயத்ரி நிச்சயமா விரல தான் எண்ணணும் ஜபமான வர ஜபமாலையிலயும் மேரு உண்டு இந்த பாம்புதல இருக்கக்கூடிய நடு ரேக்கையும் கீழ் இயக்கையும் தாண்டப்படாது எண்ணப்படாது எண்ணிக்கைக்கு உபயோகம் நடுவில் வச்சு கட்டியிருக்குறத ருதிராட்சத்தில் விட்டு வரலாம் திரும்பிதான் வரணும் அந்த மாதிரி அக்ஷரங்களுடைய கணக்கால எண்ணிக்கை வச்சுக்கிறது ஒரு வழக்கம் உண்டு ஒரு நூத்தி ரெண்டு வரை ஐம்பத்தி ஒரு அக்ஷம் இருக்கணும் அம்பத்தோரு அக்ஷனம் ஆல இருந்து போயிட்டு ஷாலே இருந்து ஆ பரிகம் அதாவது ராமான்னு எடுத்துக்கா ஐம் ராமா ஆம் ராமா இம் ராமா இம் ராமா உம் ராமா ஒவ்வொரு அக்கரத்தையும் அதை இம்மு போட்டு சொல்லணும் சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி வரணும் யாரா ராவா அப்படி எண்ணக்கூடிய ஒரு முறை உண்டு அங்கேயும் அந்த தாக்குறது இல்லை அது மேற்குவங்க அதனால இப்படி போயிட்டு வந்தா ஒரு நூத்தி ரெண்டு ஆவத்தி நூறு நூறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முறை எண்ணக்கூடிய முறைக்கு அது கையின் தேவையில் தேவையில் அக்ஷமாதா அது ஸ்பரிக ரூபத்துல அக்ஷமாதான கண்ணுக்கு தெரியலையே வாய்ரம் தெரியிறது அது கண்ணுக்கு தெரியும்படியா சிம்பலிக்கா ஒரு ரெப்ரஸண்டேஷன் பண்ணுவோம் அதுக்காக ஸ்பரிக மணி ரூபத்துல அந்த மாலையை கையில வச்சிருக்காரு ஸ்பிங்கம் சொல்றது அந்த லிங்கம் ஆனது அதுக்குன்னு ஒரு கல கிடையாது ரொம்ப பேர் வந்து கேக்குற சிவலிங்கத்துக்கு ஏன் ரூபம் இல்லை அப்படின்னு இப்ப கூட சமீபத்தில் நாலு ஒரு பக்தர்கள் வந்துட்டா ரூபம் இல்லையா அது அருவமாகவும் உருவமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு பிரதிநிதியா இருக்கு உருவம் சொல்ல முடியாது போட்டு உருவம் இருக்கு ஒரு விதத்துல பார்த்தா உருவம் இல்லை ஏன்னா அது கைகால் அவயவங்கள் எல்லாம் காட்ட முடியல காட்ட முடியலையா அருவமாகவும் உருவமாகவும் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு சிம்பலாக இந்த லிங்கத்தை சொன்ன அந்த மாதிரி ஒரு கோவில் போய் சிவாலயத்துல போய் நாம லிங்கஸ்வரூபத்தை பரமேஸ்வரனை உபாசிக்கிற போது பிரம்மம் உருவத்தோடையும் இருக்கு உருவம் இல்லாமல் உருவத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுல ஸ்பட்டிகலிங்கம் வரபோது தனக்குன்னு ஒரு வர்ணம் இல்லாமல் பாலால் அபிஷேகம் பண்ணா வெள்ளையா தெரியும் தேனால் அபிஷேகம் பண்ணா அது ஹனி பிரௌனாக தெரியும் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணா சந்தனத்துடைய வர்ணமா தெரியும் என்ன இருக்கோ பண்ணி காட்டுறது அது நிற்குணம் எந்த குணத்தோட சம்பந்தப்படுறதோ அந்த குணத்தை மாதிரி சகுணமாட்டமா உலகத்துல காட்சிகளுக்கு இருந்து விரும்பும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்படிகளின் ரூபத்துல பரமேஸ்வரன் இருக்க அந்த ஸ்படிக மணியை வச்சுன்னு இருக்காருன்னா மனசனி நீ நீ ஒப்படியா கலக்கமா இருக்கு ஜலம் அழுக்கா இருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நீ சுத்தம் பண்ணிக்கணும் எப்படி சுத்தம் பண்ணிக்கணும் தெரியுமா நீ இந்த ஸ்படிகத்தை போல அவளை சுத்தமா அப்ப உள்ள பயிற்சி உபாகத்தை ஸ்படிக மணி ரூபத்துல இருக்கக்கூடிய அக்ஷமாதைய கையில வச்சிருந்து அப்படி எடுத்து காட்டுற அதுக்கு வழி என்ன அந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழினாக்க முதல்ல எடுத்து எடுத்து தெரியும் மனசு அவலபத்துல வராது அதனால முதல்ல நீ புஸ்தக ரூபத்தில் இருக்கக்கூடிய சத்வித்தை எல்லாம் போகாதபடி அடங்கி வித்தியையும் கடந்து மனசு பரம தூய்மையாது ஞானம் அணு தானாத்து பிரகாசிக்கும் இது இது ரெண்டுக்கும் ஒரு உபாயம் உண்டு ஞானம் வரத்துக்கு நல்ல சத்வித்தை வரத்துக்கு ரெண்டுக்கும் அது நீ பிரயத்தனம் பண்ணத்தினால மாத்திரம் வராதப்பா அம்பாள் வரப்பிரசாதமாக கொடுத்தாம அது வரும் காட்டுறதுக்காக ஒரு வரமுதிரை அந்த வரப்பிரசாதமாக ஞானத்தையும் கொடுத்து சத்வித்தையும் அம்பாள் கொடுத்துட்டாள்னா அப்புறம் உனக்கு உலகத்தில பயமே கிடையாதுன்னு ஒரு அபயமுதிர மணி வரத்ராசிரா திராண்படிகா புஸ்தக கதா இந்த ஒண்ணுக்கு இன்டர்லி பின்னி கணக்கு அதனால சத்வித்தையுமே ஞானத்தையும் வரமாக கொடுத்து சம்சார பயத்திலிருந்து அபய அபயத்தை கொடுக்கக்கூடிய மோட்ச ஸ்வரூபியாகவும் இருக்க அதனால்தான் நாம் இதுக்கு பேரலா சரஸ்வதி எவ்வளவு முக்கியமோ ஸ்மார்ட சம்பிரதாயத்துல அதுக்கு பேரலாக அயக்ரீவ மூர்த்தி வைஷ்ணவ சம்பிரதாயத்துலீவரை ஆதாரம் சர்வ வித்யானீவ உபாஸ்மகே மனசும் ஸ்படிகத்தை போல பரமசுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நம்முடைய வித்தியும் பரமசுத்தமா இருக்கணும் அதனால வித்யா சுத்தாந்த புத்தியும் கமலஜி சத்வரம் தேகி மகியம்னு நரசிம்மபாரத சுவாமிகள் பண்ண ஸ்தோத்திரத்துல ரொம்ப அழகா அப்படி பிரார்த்திச்சிருக்காரு சுத்தமான புத்தி சுத்தமான வித்ய வித்த ரொம்ப பரம தூய்மையா வித்தியும் தூய்மையா இருக்கணும் நம்மையும் தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அந்த வித்தை அவ்வளவுக்கு முன்னாடி தூய்மை முக்கியம் அதனால முதல சொல்லி அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முறை நமஸ்காரம் கூட அவன் வாக்கு பரவாயில்ல மதுரமான வார்த்தமாகறே ஒவ்வொரு சக்தி காமாட்சியை பத்தி பேசினாண்டே இருக்கும் அதனால பதினாறாம் தேதி பேச வைக்கிறாரோ இல்ல ஒண்ணும் இத்தனை ஸ்லோகம் முடிக்கணும்னு நினைச்சு நான் வரதில்லை நான் நினைச்சாக்க போறதில்லை தாண்டி போய் அடுத்த ஸ்லோகத்துக்கு போனேன்னு எக்ஸிகூட்டிவா இருந்தாள் அப்படின்னு நல்ல வேலை அந்த மாதிரி உபன்யாசாமி வைக்கிறது அதனால ஏதோ வண்டி ஓடின் இருக்கு நமக்கு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டே கால் மணி எத்தனை தூரம் சொல்ல முடியறதோ அவ்வளவு தூரம் சொல்லறது நாளைக்கு சாஸ்திர பிரயோகத்தை மேல தொடர்ந்து நாளைக்கு ரொம்ப பத்தையான சமாச்சாரம் ஆனா நாம நினைக்கிற மாதிரி இல்ல தெரியவா ரொம்ப அபூர்வமா வசீகரணத்துக்கு ரொம்ப யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு புது விதமான அர்த்தம் சொல்லிருக்கேன் அதுதான் சரியான அர்த்தம் அந்த வசீகரணம் என்னங்கறத சொல்லி முடிஞ்சதுன்னா மேல இருவது ஆறு ஸ்லோகம் கிரண் தீமங்கே லோகங்கள் எல்லாம் போக்கி வைக்கக்கூடிய பறவை மங்களஸ்வரூபியாக சொல்லிருக்கேன் அது எவ்ளோ தூரம் முடியறதோ நாளைக்கு தொடர்ந்து யதாக்கிரமும் பார்ப்போம் எல்லாரும் சகாலத்துல இருந்து சிரவணம் அடையணும் ஷங்க பாதபத்தோத பதிப்பூர்ணம் ஜீவமுகதே ஜனசேவனஃபோட்சிஷம் வாத்தபுரநா श्री श्री वर्तमान कथा हरये புத்தல்மாாப்தனபுத்தையீசரியல அப்ப வனகாங்க பூவகாசிரீஹரே நம ஸ்ரீமாத்தே நமதேவியே நமிசாஜூமாணி புஸக ஜன்மாான பரதேவதியுடைய பரமானுகிர விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சவணய்யத்தில் பூர்வச்சரித்திர சாரஸ்வத பிரயோகத்தை மூணு ஸ்லோகங்களில் ஆச்சாரியாக பேசுகிறாள் அது முதல் ஸ்லோகத்துல ஒரு பாகத்தை சொல்லி அர்த்தம் சொல்லி பூர்த்தி செய்து சாரதையா இருக்கக்கூடிய அம்பாளுட்ட ஆச்சாரியாருக்கு ரொம்ப ஈடுபாடு சாரத வேறு இல்லை சரஸ்வதி வேறு இல்லை சாரமாக இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சாரதா தான் சாரதா என்று வழக்கத்தை அப்படி வந்திருக்கு அவள் ஒரு கையில் அவைமுத்திரையோட ஒரு கையில் வரமுத்திரையோட ஒரு கையில் படிக்கமணி மாவியோடு கூட ஒரு கையில் புஸ்தகத்தோடு அப்படி காட்சியளிக்கிறாள் நாலு கைகளோடு கூடிகமணி அக்ஷமாலாம் சாபரேனா அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியது ஒரு கையில கிளியமிச்சென்றிருக்காள் சிதமபிச்ச சுகம் புஸ்தக பாசா குந்தேந்து யாரோ பக்தர்கள் வந்து கேட்டா காமாட்சியுடைய படத்தில் ஒரு கையில் தாமர புஷ்பமோனுக்கு மேல ஒரு கிளி இருக்கிற மாதிரி இருக்கேன் நீங்க அஞ்சு பானங்கள் புஷ்ப பானங்கள் இருக்கிற மாதிரி சொன்ன இட பஞ்சதன்மாயிர சாயகான் சப்தஸ்பர்ஷ ரூபரச கிரந்தங்கள் இந்த அஞ்சும் அம்பாளுடைய கையில் அஞ்சு பானமாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்ன இட அப்படின்னு கேட்டாசு அப்படிதான் இருக்கு பஞ்சதன்மாத்திர சாயகான் தான் சொல்லிருக்கு காமாட்சி தான் இந்த சமுதரில் நாய்க்கை என்று மகாபிரிவா தீர்மானமா சொல்லியிருக்க ஏன் புஷ்பத்தை போட்டா அப்படின்னு கேட்ட பக்திக்கு அந்த சமயத்தில் தோன்றின காரணத்தை இப்ப பொதுவா எல்லாருக்கும் உபயோகப்படுமா சொல்றேன் அந்த சமயத்தில் தோன்றின காரணம் என்னன்னா சப்தஸ்பர் கிரந்தங்கள் அஞ்சும் அப்டிராக்ட் குவாலிட்டிஸ் அதனால இதுக்கு போய் நீங்க ஒரு பிக்டோரியல் டெபிக்ஷன் எப்படி கொடுப்பேன் என்ன பண்ணுவேன் போட்டோ பார்த்தா சப்தம் தெரியுமா ஸ்பர்ஷம் தெரியுமா இந்த சப்தஸ்பர் கிரந்தங்கள்ல சப்தத்தை தவிர மீதி நாளும் புஷ்பத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் புஷ்பத்தில் கந்தம் இருக்கு சுகந்தம் இருக்கு புஷ்பத்தில் ரசம் இருக்கு தேன் பிரவாகம் இருக்கு புஷ்பத்தில் மிருதுவா இருக்கக்கூடிய ஸ்பர்ஷம் இருக்கு அதே மாதிரி புஷ்பத்தில் ரூபம் இருக்கு கண்ணால் பார்க்க முடியிறது சப்தம் மாத்திரமில்லை அதனால இந்த தேன் மெண்டு வந்து தேன் பொருவதற்காக புஷ்பத்தில் உட்கார்ற போது தேன்வண்டு ரீங்கார சப்தமே அந்த சப்தத்தை ஒரே ஒரு குறையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சத்தை இட்டுழுப்புற மாதிரி இருக்கு அதனாலதான் இந்த பஞ்சதன்மாத்திரைகளுக்கும் ஒரு பிரதிநிதி அழுத்தமா ஒரு புஷ்பத்தகையில அது பழத்தை போடுற போது அப்படி போட்டிருக்காள் போல் இருக்கு அதே மாதிரி மேல ஒரு கிளி வச்சிருக்காள்னாக்க இது நூறு காரணம் தோணித்து இந்த சப்த மாத்திரம் இல்லையான புஷ்பத்தில் அது கிழிதான் சப்திக்கக்கூடியது நான் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லக்கூடியது கிளி அது சப்தத்துக்கு பிரதிநிதியாக அந்த கிளி இருக்கோ அப்படின்னு தோணித்து இங்க வெள்ளா ஒரு கிளியை வச்சிருக்க சரஸ்வதி ஸ்லோகத்தில் சொல்ற போது ஒரு கையில புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தில் இருக்கு இந்த நாள தவிர உபரியா கிளிய வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கு இந்த நாளுக்கு மேல ஒரு கிளியா சிதமபுகிறது எக்ஸ்ட்ரா ஜோர்பிஹி யுக்தா சதுர்பிகி ஸ்படிக ஏகேன பத்மம் சிதமபிச்ச சுகம் அபரேனா அப்ப வரமுதிரை இந்த அவளுக்கு எப்படிதோ சாரதியா இருக்க முதமுதிரையோடு இருக்க சரஸ்வதியோடு சரஸ்வதி ரூபத்தில் இருக்க போது ஒரு அஷ்டே நைக்கேன பத்மம் சித்தம்பேஷகம் புத்தக எல்லா கோலங்களும் எல்லா அம்பாலபதி பேஷகம் எடுத்துக்கணும் அப்படித்து இருக்கக்கூடிய சந்திரனுடைய காந்திக்கு போல வடபழையேன்னு பரமசுத்தியாகவும் சுத்தியாகவும் இந்த சாரதை இருக்காள் அந்த சாரதைய ஒரு முறை எவன் ஒருவன் நமஸ்காரம் பண்றானோ சக்தி ரெண்டு நத்வாங்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நத்வா இல்ல ஒரு நரே வார்த்தை ஒரேன் சேனத்தில் போய் நமஸ்காரம் பண்ணக்கூடிய பரம மதுரமா இருக்கக்கூடிய வாக்கு என்னமா வராமல் இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டனா கேட்ட கதம் கதம் சுவாத் கதம சே ஒருமுறை நமஸ்காரம் அவரு வாக்குமா நமஸ்காரம் அதிகமா போனதா தெரியல இப்போ வயசாக ஞாபகம் ஜாஸ்தியா போட்டு படிச்சுட்டு மறந்து போயிட்டு இருக்கு அதான் இருக்கிறவரை நமக்கு ஒன்னும் எக்ஸ்ட்ராவா கூடுறதாக தெரியலையே அப்படின்னு தோணும் யாருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு முறை நமஸ்காரம் பண்ண மாத்திர அனுகூலம் பண்ணக்கூடிய நமஸ்காரம் பண்ண உடனே சாரதியுடைய பிரசாதம் கிடைக்கல ரொம்ப உயர்ந்த மாதிரி கொஞ்சம் அசரா இருந்துட்டான் சாது உலகத்தில் அது சாது அசர் இல்ல மா தென்புந்த பரமதூமையா இருக்கக்கூடாது சாது சாது லட்சணமே ரொம்ப விசேஷமான லட்சணம் மகான் சிவன் மகாபெரிபாலோட பூர்வாசிரம பலத்தா அவ பெரிய போல மகாபெரிபால போல ஞானியா இருந்தா அவள் தபசால ஒரு புஸ்தம் வச்சிருக்காள் ஏனி பணிகள் வேண்டும் பாப்ப அதெல்லாம் எடுத்துக்க முதல் படியில்தான் நிஞ்சி போனா பாமர படியில் இருக்கும் அது மாதிரி தாண்டுறது ரொம்ப சிரமமா தான் இருக்குமா இருக்கும் பயமா இருக்கேங்கிறதுக்காக மகான்களுடைய கிரந்தங்கள்ல சேவிக்க சேவிக்கடி மாந்தர்களை ராமாயணமாக புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணி படிக்க நித்தி பாராயணமா பண்ணுவோம் ஒன்னும் சந்தேகமே இல்ல இப்ப புதுசா ஒரு எடிஷன் போட்டுக்காத நர்மதா பப்ளிகேஷன்ஸ்ல புதுசா சமீபத்துல ஒரு எடிஷன் புதுசா ஒரு எடிஷன் சிவன் சார் தொண்ணூத்தாறுல சட்டையே கேட்டுக்கிட்டா இப்ப சமீபத்தில் போன வருஷமும் புதுஷன் புத்தகம் விட் டையா இருக்கும் அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது ஒண்ணுமே புரியாது தலை புரியாத படிச்சா புரியற மாதிரி இருக்கும் சுலபத்தை புரியக்கூடிய சமாச்சாரம் இல்ல பெரிய விஷயத்தை சொல்லிருக்க பல வருஷங்கள் அவளை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நினைச்சா ஒரு விதத்துல இருப்பாள் இன்னொரு நாளைக்கு நினைச்சா வேற ஒரு கிரத்துக்கு போயிடுவாள் அவள் அடிக்கடி இருக்கக்கூடிய இடத்துல போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாகியம் கிடைச்சது இந்த புஸ்தகத்தை முதல்ல எனக்கு முதல்ல சொன்னது புத்தகத்தை படிச்சுடுவான்னு சொன்னா அப்புறம் எனக்கு சொன்னா அது சாது अब நிறைய சொல்லிருக்க சாதுக்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு வேறுமுறை நமஸ்காரம் எப்படி பதம் எப்படி வரணும் உபயோகங்கள் உண்டு யுஷ்மத செஙதத்துக்கு द्वितीय เอกவச்சனம் Tvamत्वा அப்படினே ஏதோ காலேஜ்ல எங்கயோ படிச்சது ஞாபகம் வச்சுறோம். சாதாரணமாக बाकी शब्दங்களலாம் வந்துரும். அஸ்பெஷ்சப்தம் யுஷ்ம செஙதனா இது கொஞ்சம் பங்காரட்டமா संस्कृत ஸ்டூடென்ட்க்கு அது என்னோ अहमा वाम वयम माम् अस्मा அப்படி மாம்மான்னு சொல்லும்போது அதே மாதிரி யுஷ்மத்துக்கு வரும்போது তুম ஜுவாம் யுவ் னூயம் Tvamत्वा அப்படின வரும்போது அது Tvam னுது Tvam க்கு பర్యాయமா இருக்கக்கூடிய பதம். த்வா சகிருத் நத்வா சதாம் கதம் ந சந்நிதே அப்படின்னு அது தண்டானோம் வேறு முறை நமஸ்காரம் பண்ணதுக்குள்ள பரம மதுரமான வாக்கு வரும்படியா அலுகிரம் எப்படி இருக்கு கூடிய மூணு வஸ்துக்களை சொல்றாரு இயற்கையா திதிப்பா இருக்கக்கூடிய மூணு வஸ்துக்களை சொல்றாரு மது தே மதுங்கிறது சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு ராசத்த உடனே மது மதுரமாடு மது மதுரமாக வேண்டாம் மதுவை பண்ணும்படியா செய்யக்கூடிய வாக்கை வரும் மது ஏற்கனவே அது மதுரமா இருக்கக்கூடாது மதுனா தேன் ரொம்ப இயற்கையாகவே ரொம்ப திழிப்பா இருக்கக்கூடாது தேன் மது கஷரம் பசும்பால தானா அதுக்கு அதுக்கு ஒரு திடிப்பொண்ணு இருக்கு தெரியா வேடிக்கை அத முதல்ல கசைக்கும்படியா கருப்பா போட்டு கலந்துக்காக போட்டு பாலில் ஒரு இயற்கையா ஒரு திடிப்பு உண்டு அதுக்கு ஒரு அந்த சுகருக்கு ஒரு பெயரு சொல்றான் சயின்ஸ்ட் எல்லாம் லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவான் பால்ல இருக்கக்கூடிய சுகருக்கு லாக்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மது மாதிரி திராட்சை ரொம்ப திரவமா இருக்கக்கூடிய லிக்விடா இருக்கக்கூடிய பால் ஒன்னு சாலிடா இருக்கக்கூடிய திராட்சை ஒன்னு ரொம்ப லிக்விடாவும் இல்லாம அப்படி ஒரு விஸ்காசிட்டி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய தேர் மூணையும் சொன்ன இந்த மூணையும் சேர்த்தா பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவா இங்க திராட்சா பழம் சாதாரண பழம் இல்ல திராட்சா பழம் அந்த திராட்சா பழமானது அதுலயும் திராட்ச புளிப்பா இருக்கூடியிருக்கால் இது திருமதுரம் மதுரமான வஸ்துக்களை திருமது இந்த மூணு பேரும் மதுரமா இருக்கு இந்த மூணையும் மே திடிக்கும்படியா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அமிர்தமயமான வாக்குமது அப்பேற்பட்ட ஒரு வாக்குவிலாசத்தை சாரதையா உபாதிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரம் பண்ற சாதுக்களுக்கு எப்படி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு சாதுக்கள்லயே ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ரொம்ப ஒசந்த நிலையில் இருக்கக்கூடிய மகான்கள் இருக்காள் அவ சிறந்த கவில அவ சாதுக்கள் எல்லாம் ரவிக்கும்படிங்கான வாக்கு அவ வாக்குலேருந்து எப்படி வருதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றே கமலவன்தே ஏன யார் எந்த உத்தம கவிகள் போய்றாளோ கவிந்திராச்சி சந்த கச்சி அருணா விவிஞ்சி பிரேய சருணதலகரி கபீராவிகி வாகி விததி சாத்தா ரஞ்சனம சாதுக்கள் சந்தோஷப்படும்படியான உத்தமமான சுங்கார காவியம் விரிஞ்சி பிரயசியாக கருணதர சுங்கார அலகாரி விரிஞ்சினா யாருன்னு சொன்னேன் இருக்கக்கூடிய பத்னி சரஸ்வதி அந்த சரஸ்வதியுடைய விலாசமே வாக்கில் வர மாதிரி ரொம்ப அழகான சுங்காரம் நிரம்பி இருக்கக்கூடிய உத்தம காவியங்கள் எல்லாம் கவிகளுடைய வாக்கிலிருந்து வருது சாதுக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாக்கா இருக்கு அது சிங்காரம் சாதாரணமான சிங்காரம் இல்ல அந்த சிங்காரத்தை சாதுக்கள் தான் ஒரு கலந்துருக்கோம் அதனால அங்க சுத்த சத்துவமா இருக்கக்கூடிய அம்பாள பூர்வ ஸ்லோகத்துல விளவையாக சொன்ன இங்க அம்பாலை தியானம் வேண்டிய முறையை சொல்லும் போது கதிச்சு அருணாம் ஏவதி இந்த அந்த இளம் சிவப்போடு அருணா என்ற ரூபத்தில் அம்பாள் யாரு பஜிக்கிறாளோ அப்பேற்பட்ட கவிகளுக்கு திவ்யமான ஒரு சிங்கார வாக்கானது வாக்கள் வரும் முடியும் அம்பாள் சீராளம் அம்பாள் எப்படி பஜிக்கிறாள் இருக்கு மனசாமட்டமா இருக்கு மனசு அந்த மனசா இருக்கக்கூடிய தாமரை காடு மலரம் தாமரை எப்ப மலரணும் சூரிய உஷ்ணம் பட்டாதான் மலரம் அந்த தாமரைக்காடு மலரும்படியா செய்யக்கூடிய சூரியனாக ஒரேஷ் சூரியனா இல்லாமல் இளம் சூடா வாமா இருக்கு ஒரு பிரசன்ட் பீலிங் அந்த மாதிரி ஒரு இளம் சூடா இருக்கக்கூடிய சுகோஷ்ணமா வாம்து சொல்லறது சுகோஷ்ணம் சொல்ல சமஸ்கிருதத்துல சுகோஷ்ணம் சுகோஷ்ணமா சாட்டு இருக்கிற போது வெந்நீர்னு கேட்பா பிராமணன் தொண்டையை பாதிக்கிற போதே தொண்டையை காலமாகவே சாப்பிட்டு ஊருதாக இருக்கு வெந்நீர் அடுத்து ஒரு பக்கத்து போட்டு வெந்நீர் கேட்கிறாள் தலைக்கிற வெந்நீர் கொண்டு போய் அப்படியே வைப்பா அவர் ஏற்கனவே காலமா இருக்கேன்னு சொல்லி விட்டு அப்படியே அவசரத்தை எடுத்துட்டு தலைக்கிற வாய்ப்பு விட்டுனா வெந்து வேரம் போயிடும் இன்னும் காலத்தால் எரியக்கூடிய வெந்து வேறு போயிடுனாக்க ஒவ்வொரு சூரியனுக்கு அது தவிக்கும்படியா செய்யக்கூடிய யாரு தியானம் பண்றோ பஜந்தே எந்த சாதுக்கள் மகா உத்தவர்கள் யாரும் அப்படி சாதுக்கள் நிறைய இருக்க மாட்டா கதிச்சி ஒரு சிலர் அருணையிவப்பான வணத்தோடு உதிக்க குடி சூரியனுடைய வர்ணோடு யார் ஜானமண்டோ கேச்சித் அருணமே விருச்சி பிரேய தருணத்தரங்கார நகரீரா விததி சார் சொன்ன மூணாவது அம்பாலை மாத்திர சொல்றாமல் அம்பாலை நடுவில் உட்காந்து வச்சு அவளை தேவை வரக்கூடிய வார்த்தை கமலும்படியா வருகிறது அடுத்த சொல்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம்யா தத்துவத்தில் அர்த்த பிரபஞ்சம் ரெண்டு அர்த்த பிரபஞ்சம்னா இந்த பஞ்சபூதங்களால ஏற்பட்ட பிரபஞ்சம் தன்மார்த்தங்களாக கொண்ட ருதிவசு வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் இந்த அர்த்த பிரபஞ்சத்துக்கு கரஸ்தான் இங்க எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கோ அந்த மாதிரி அஞ்சு விதம் சொல்றேன் இது எவ்வளவு முக்கியமோ சப்த பிரபஞ்சம் அவ்வளவு முக்கியம் சொன்னா போறாது அர்த்த பிரபஞ்சத்தை விட சப்த பிரபஞ்சம் ஒருபடி இன்னும் அதிகமான முக்கியத்துவம் உண்டு அந்த சப்தத்தில் இருந்துதான் இந்த அர்த்த பிரபஞ்சமே உண்டு சப்தத்துடைய வைப்ரேஷன் இருந்துதான் உலகத்துடையான ஏற்பட்டு இருக்கு மந்திரசாஸ்திரத்துடைய அடிப்படையே ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு ரூபத்தோடு என்பது மந்திரசாஸ்திரத்தை பத்தி பின்னாடி சொல்லியிருக்கத்தை பற்றி சிபாகிய பஞ்சதீஷை பத்தி சொல்ற அந்த இடத்துல மந்திரசாஸ்திரத்துடைய அடிப்படையை பற்றி சொல்றேன் ஏற்படுத்தினா அந்த கரஸ்பாண்டிங்க ஒரு ரூபமானது ஏற்படும் இன்னைக்கு விஜய்யானிகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்கா அந்த சப்தொதல்ல பரமாத்மா வழக்கத்திலிருந்து ஏற்பட்ட சப்தம்தான் இப்ப நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய ரூபமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுக்க ஏற்படுவதற்கு காரணமானது அதனால்தான் வேதமயமா இருக்கக்கூடிய சப்தத்தால வேதத்தை சென்று உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணார் பிரம்மா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவது சப்தத்திலிருந்துதான் ரூபமயமா இருக்கக்கூடிய பிரபஞ்சமானது தெரியல பிரி பண்றோம் ஒரு ரூபத்தையும் ஒரு நாம கூட நாம் ஐடென்டிஃபை பண்றோம் இப்ப ஒரு பேரை சொன்னாக்க இன்னார் அப்படின்னு சொன்னாக்க இப்ப அவருக்கு ஒரு ரூபம் இருக்கு உடனே இப்ப விஸ்வநாதே உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க உடனே விஸ்வநாதன் ஒரு பர்டிகுலர் நினைச்சிருக்கேன் அந்த ரூபத்தை சொன்ன உடனே இந்த பேரை சொன்ன உடனே நாமாவை சொன்ன உடனே அது கரஸ்பாண்டி ரூபம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே யூ ஐடென்டிஃபை பை நேம் as far well as their form and you say in presents in past or forth One of the things that I think that you feel essentially one turn in vishunrud вр wants an atestant atusuk atandusukave A true MAN is completely Canjure before the MAN Because if but and find a or name local little form A true character a an ay ஞாமம் இருக்கா அப்படின்னு பல வருஷங்கள் வச்சு பாத்துட்டு எங்கேயாவது ஒன்னா காஷ்வா ரயில்வே ஸ்டேஷன் இருப்பா பிளாட்ஃபார்ம்ல வண்டி அரசியா பாத்துருப்பா ஞாபகம் இருக்கா அப்படின்னு அபூர்வமான ஆயிரங்களுக்காக அபூர்வமான ஒரு பேர்னாக்க அந்த பேர் மறக்கவே மறக்காரு அது மாதிரி சில அபூர்வமான பேர்கள் உண்டு அந்த பேர்கள் மறக்கிறது இல்லை பார்த்த உடனே டக்குன்னு அப்படி ஞாபகம் வருது ரூபத்தை பார்த்த உடனே பேர் ஞபம் பாய் போயிருந்த மெயில் பெருந்து போய் பிடிக்காச்சாலும் சீக்கிரமா போயிடுச்சு சாதாரணமாகவே சீக்கிரமா போவோம் டாலருக்கு போய் இறங்குவது மூணு நாலு மணிக்கு காசாலும் போய் இறங்கிடுச்சு அவர் வந்து அழிச்சு போறதுக்காக வர வேண்டிய பத்து நிமிஷம் ஆச்சு வர்றதுக்கு நாங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன் பின்னாடியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேற ஒருத்தர் இறங்கினார் அவரு ஒரே கம்பார்ட்மெண்ட்ல ரெண்டு பேரும் செகண்ட் ஐசியில போயிருக்கும் அவரை நான் கவனிக்கல முப்பது நேரம் ஜெர்னி பண்ணும்போது நானும் அவர் பார்க்கல அவரும் என்ன பார்க்கல ஏன்னா அவருக்கு ஒரு கால கோடியில் இருந்தா நான் இன்னொரு கோடியில் இருந்தோம் ரெண்டு பேரும் ரெண்டு கோடியில் இருந்ததுனால பாத்ரூமுக்கு போக கூட கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த பக்கத்துல பாத்ரூமா யூஸ் பண்ண போறோம் அந்த பக்கம் பாத்ரூம் பாத்ரூம் பாத்ரூமா போற அதனால அவரை கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இளைஞர் உடனே அப்பறம் அயோத்தியவாசியா இருக்கக்கூடிய ராமசாமி தான் இருக்கோம் அந்த ராமசாமிக்கு சான்ஸ் இல்ல திடீர்னு அவர் பார்த்த உடனே இயர்ஸ் திடீர்னு பார்த்த உடனே ராமசாமி தானே அப்படின்னு பார்த்த உடனே புதுஷா ராமசாமி யாருக்கேன் கூட பார்த்து தெரிஞ்சுகள் ஏற்பட்டு இருக்கு அதை Now you are re arna, recognition, recognition, ke, the recognition it aware of, when become something or somebody, it is called அபி பிரியாக அபிது அடையாளமா கொடுத்துட்டு போய் அந்த மோதிரம் தொலைஞ்சு மோதிரத்தினால அடையாளம் தெரியாம போய் அப்புறமா மோதிரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அடையாளம் தெரிஞ்சதுனால தான் அபிஜ்யான சாக்கு அந்த நாடகத்துக்கு பேர் வந்தது அபிக்ய அபிஜ் அந்த அபிக்யிலே காக்னிஷன் மறந்திருக்கூடிய ஆத்மஸ்து வாஸ்தவத்தில் நம்முடைய திரும்பி உணரும்படியா செய்யறதுக்கு அவரை பார்க்கணும் அவர் வரப்போகுல திருவிழி வருஷம் ஆச்சு பேங்க விட்டு அப்புறம் போவதுக்கும் பிரமையம் இல்லை part of the fact that you are seeing him physically acts as a trigger to your memory. And the matter in the Atma in the name of God is a trigger to your memory. And the trigger of the Guru is that if you are in the Pratyapikmiyagate, especially Shri Guru Murtake, we are in the Dikshinamurtake. In the Dikshinamurtake, the Slogatake, Prahal, Aswak, Sramitip, Prabodasamake, if you are in the Pratyapikmiyagate, especially Shri Guru Murtake, we are in the Dikshinamurtake. You are in இருந்த உடனே நேற்று தூங்கினான் தான் குருமூர்த்தியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் ஒரு ரூபத்தை பார்த்த உடனே இட் அட்டாச்சல் ஒரு பேரை சொன்ன உடனே பேரையும் அந்த பேருக்கு உரிய ஒரு உருவத்தையும் பிடிக்க முடியல பேருங்கிறது தான் உருவம் தான் ரூபம் அதனால நாமரூபம் நாம ரூபம் திருப்பி சொல்றது பிரபஞ்சம் முழுக்க நாம ரூபமா இருக்கு இந்த நாமம் சப்த ஒரு பிரபஞ்சம் ஏற்படுவதற்கு முன்னாடியே ஒரு சப்தத்திலிருந்துதான் இந்த ரூபாத்மகமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் வந்திருக்கு அதனால்தான் அர்த்த பிரபஞ்சத்தை விட இந்த சப்த பிரபஞ்சத்துக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி நாமாவுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி ஒரு ரூபத்தை கண்ணார பார்த்தப்பறம் பே உடனே ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஏதோ ஒரு விஷயம் மறந்து போயிட்டா ட்ரெயினில் ஸ்டேஷன் போற மாதிரி சொல்லுவாங்க ட்ரெயினில் போயிட்டே இருக்கான் அப்ப ஏற்பட்டு மதங்களும் ஒத்துக்கிறதுிங் அப்படிங்கிற வேத சப்தத்திலிருந்து பிரபஞ்சங்கள் எல்லாம் சிருஷ்டியாச்சு சொல்லுவோம் அந்த சப்த பிரபஞ்சம் அஞ்சு விதமான சப்தங்களை ஸ்ரீ வித்யா சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறது அந்த சப்தமானது முதல்ல முதன் முதல்ல அது கண்ணுக்கு தெரியாமல் காதால கேட்க முடியாமல் மனசால கல்பனப்படி பார்க்க முடியாத ஒரு சப்தமா இருக்கு இட் இஸ் நாட் டிசைனிபிள் வித் என அப்படி இருக்கக்கூடிய ஒரு சப்தம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய சப்தமானது அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது எல்லாத்துக்கும் பலமா இருக்கக்கூடாது பரா அப்படின்னு பேர் அந்த சப்தத்துக்கு பரா அப்படின்னு வேறு அப்படி ரொம்ப அப்டிராக்ட காதால் கேட்க முடியல மனசால கூட இருக்கு நினைச்சு பார்க்க முடியலமானது அது ஒரு ஸ்தூலமான ரூபத்தை காதால கேட்கக்கூடிய ரூபத்தை அடையணும்னு ஒரு எண்ணம் அதுக்கு வருது அந்தமானது To become something more crystallized More concrete More amenable to Sensual perception Ape, or no. rama, so so so, If you look at a lesson In this direction In this direction In this way If you look at a lesson In a lesson In a lesson In a lesson In a lesson In a lesson In a lesson In a lesson In a lesson Pashyanti Parangra Shabdha பசியந்தி அப்படின்னு வருது இந்த பரா பசியந்த பராமன் இட் கொஞ்சம் கொஞ்சம் கரையா சொல்லி வரும் கொஞ்சம் இருக்கும் நான் தெரியல குழந்தைக்குரியது இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாற போது அது கேட்கக்கூடியதா இருக்கு எல்லாரும் கேட்கக்கூடாது நல்ல சாலைகாலுக்கு ஜானத்தை உட்கார்ந்த போது ஹலாக சப்தமாக கேட்கக்கூடியதான் இருக்கு அநாகத்தப்தான் என்ன தெரியாது எல்லாமே நாம சாதாரணமா நாம கேட்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஆகத சப்தம் ஆகத்த சப்தம் தான் அடிச்சு உண்டு பண்ணக்கூடிய சப்தங்கள் அநாகதான் அடிக்காமல் ஒன்னோடு ஒன்னு வரசாமல் பிரிக்ஷன் இல்லாமல் ஏற்படக்கூடிய சப்தம் அனாகத்தம் வயலின் இருக்கு வீடை இருக்கு வீடையில கையாவது தண்ணியை போய் மியூசு பிரிக்ஷன் அது லேசா தட்டினாலும் அது ரொம்ப குழஞ்சி வாசிச்சாலும் இல்ல ஷார்பா தட்டினாலும் எப்படி இருந்தாலும் மொத்தத்துல தட்டுறது இருக்கு ஆகதி இருக்கு தட்டினா தான் வரும் அதே மாதிரி சேர்ந்து உரசினாதான் சப்தம் எவ்வளவு கோஸா வச்சுனா உரசா சப்தம் இல்லை அதனால ஒன்னோட ஒன்னும் ஒர சப்தனால வரக்கூடிய சப்தம் இதே மாதிரி பர்க்குருமெண்ட்ஸ் இருக்கு அதுல மிருதங்கம் கஞ்சரா இந்த மாதிரி தமலா இந்த மாதிரி எல்லாம் கையாது அந்த முந்தக்கத்து தொப்பி மேல போய் அடிச்சு ஏற்படுத்துவது அடிக்கும்படி ஏற்படுத்தக்கூடியது தவளுக்கு சாதாரணமா மைக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதங்கே ஒரு மைல் தூரத்துல இருந்து சுவாமி புறபாடுல வர்றதுனா நாசம் வர்றதுனாக்க தகு நல்லா கேக்கும் அது வந்து அடிச்சு அதுவும் கையா அடிக்கூட ஒரு பக்கத்துல ஒரு கம்ப வெடிச்சா அடிக்கிற இன்னொரு பக்கத்துல கையா அடிச்சா போடாது அந்த கைக்கு தொப்பி ஒரவேட ஒவ்வொரு போட்டு தவுள் வாசிக்கிறோம் மிருதங்க வாசிக்கிற மாதிரி மிருகங்க டைரக்டா கையில படகுது அந்த தவுள கைக்கு ஒவ்வொரு தொப்பின்னு சொல்லுவாங்க அப்படி வாசிக்க வேண்டியிருக்கு அப்படி அடிச்சு ஏற்படுத்தக்கூடிய சப்தங்களாக இருக்கு அதே மாதிரி இருக்கு நாமஸ்வரம் இருக்குனட் இருக்குமெண்ட்ஸ் அடிக்கிறது இருக்கு அப்படின்னாக்க காத்து போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அடிக்கிறது காத்து அடிச்சு இந்தியா அது வெளியில வந்ததுனாக்கள் அப்படிதான் அந்த துவாரத்துடைய கண்ட்ரோல் சுவாச கண்ட்ரோல் மூச்சாக வெளியில இருந்து வரக்கூடிய காத்த கண்ட்ரோல் பண்றது கையாள தரலானங்களை கண்ட்ரோல் பண்றது கம்பைன் பண்ணிதான் சங்கீதமானது வெளியில வர வேண்டியிருக்கு அதனால விண் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லயும் காத்தானது போய் அந்த ஒரு ஏதோ ஒரு துவாரம் வழியாக அடிச்சு வெளியே வரக்கூடியதா இருக்கு அதுதான் சப்தத்துக்கு காரணமா இருக்கு இதுல வந்து எங்க அடிக்கிறதுக்கு சங்கீத ஒலியில வந்துடுவா சிலவே தாள மாத்திரம் போடுவான் தாளம் போட்டா போடாது சங்கீத வழியில வரும்பொழுது சப்தமானது எப்படி வருதுனாக்க காத்து உள்ளேந்து போர்ஸ் ஆகி அது ஒன்னு ஒன்னு ஒரே கூடிய சமைக்கு சில அக்ஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா சம்பந்த நாக்கு சம்ப எந்த உற்பத்தி பெற முடியாதோ அந்த சப்தங்களுக்கு ஜிக்வா மூலியம் அப்படின்னு பேர் ஜிக்வானா நாக்கு கொண்டது சில சப்தங்கள் ஒண்ணு மேல் உத உதிர்படாமல் சொல்ல முடியாத சில சப்தங்கள் உண்டு மா அப்படின்னு சொல்லுங்க மா மா இப்படின்னோடு ஒண்ணு உதறு படாம எப்படி மா சொல்ல சொல்லவே முடியாது சில சப்தங்கள் இருக்கு அது உயிரிழத்துக்கள் இருக்கு பேசிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கும் எப்படி சவுண்ட் சயின் பீல்ட் ஆஃப் ஸ்டடி இதெல்லாம் பெரிய நான் ஒன்னும் நான் சும்மா கிழிப்புள்ளேன் அவ்வளவுதான் எனக்கு ஒன்னும் நமக்கு என்ன புத்தி இருக்கா ரிசர்ச் தெரியுமா பெரியவாஷ்ட எடுத்து ஓரளவுக்கு புரிஞ்சு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அதனால பே பார்த்தல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அவயமோ வேறொரு அவயவத்தோடு சேர வேண்டியிருக்கு மெயெழுத்துக்களை அடுத்தாள் போறபோது போய் மேல பண்ணும் போதுதான் வரும் அதே மாதிரி அதுவும் ஒரு படல் இருக்கு நாக்கு எந்த இடத்துல பரவதுங்கிற பொழுது எந்த வர்க்கம் வருதுங்கிறது தீர்மானம் ஆகுது உயிரெழுத்துக்கள் நான் பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லுவது ஒண்ணுமே படலையே சார் நாக்கு படலு அகார சாதனை அநாகத்தோ இல்ல இல்ல அவனு சொல்ற போதே அநாகத்தூக் இதுவும் ஆக துனிதான் எப்படின்னா இது வந்து பிசிக்கலா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஆர்கன் நாக்கும் பல்லோ பட்டு ஏற்படாமல் காத்தோஸ்ட் வெளியே வரக்கூடிய சமயத்தில் ஒரு சப்தம் அது வந்து இந்த உயிரெழுத்துக்கள் வதில் செல்ல அது காத்து பட்டு வரக்கூடிய சப்தங்களாக இருக்கு வாயால் வந்து அந்த சப்தங்கள் சில சப்தங்கள் வரும் அது வேற ஒண்ணு இல்ல அவனுக்கு எங்கோ நேச்சரல் பிளாக் எடுத்து அவன் வாயத்துல இருந்து ஏதோ மூச்சு விடுறான் இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னு பிளேஸ்மெண்ட் மாறி போயிடுத்து கொரட்டையா வந்து ஸ்னோரிங்கா வந்து பரிணமிக்கிறது மொத்தத்துல எந்த சப்தமா இருந்தாலும் அந்த சப்தமானது ஏதோ ஒன்று அடிச்சு தான் இருந்துதான் இட் மேர்லாம் இருக்கா இருக்கக்கூடியது அதுவே நல்லா அழுத்தி அமுக்கி அந்த சப்தத்தைஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு இருக்கு அது என்னன்னாக்க அது வந்து அப்படின்னு சொல்ற போது ஆ சொல்ற மாதிரி சொல்ல முடியாது சில பேர் ஆமோ ஹாவையும் ஒன்னா சொல்லிடுவா அப்படி இல்ல தமிழ்ல ஹா இல்லைங்கிறதுனால ரெண்டையும் ஒன்னா போட்டு முடியுமோ அது தனித்தனிதா அக்ஷரங்கள் தனிதான் போது அடியிலேருந்து வர வேண்டியிருக்கு வெளியிலேருந்து உள்ளே இருந்து வர வேண்டியிருக்கு ஆங்கில கொஞ்சம் சுலமா வர்றது ஆங்கிறது கொஞ்சம் எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு அதனால எது இது மேல உரை செய்றதுங்கிறது வித்தியாசப்படும் ஆனால் இருக்கு பிரிக்ஷன் இல்லாமல் வேற சப்தமே வெளியில வரவே வராது எந்த சப்தமா இருந்தாலும் சங்கீதமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அடிபட்டுதான் வெளியில சப்தம் வரும் அதுல இந்த பேசிக்கா இருக்கு முப்பத்தி அஞ்சு பதினாலு அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்கள் மகல்ஸ் இந்த உயிரும் மெய் எழுத்தும் சேர்ற போது உயிர் மெய் எழுத்துக்கள் அப்புறம் காக்கா கி அதெல்லாம் வரும் அதான் காவோட ஆவ சேரபோது இருக்கோம் இக்குன்னு சொல்லாமு சொல்லிட்டு இருக்கோம் கா ஆவோட சேர காம் இக்கு ஆவோட சேர்ற போது கானு ஆகும் உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்றபோது நிறைய அது சேரது இது தமிழ்ல உண்டு சம்ஸ்கிருதத்தை உண்டு இங்கிலீஷ் உயிர்மை எழுத்துக்கு ஈக்குவல் ஒவ்வொரு லெட்டரும் தனியா இருக்கு அந்த லெட்டர் பல லெட்டர் சேர்ந்து ஒரு சிலபல ஆகுதுலயோ சம்ஸ்கிருதா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அக்ஷரமும் அவசியம் இல்லாமல் சில அக்ஷரங்கள் சைலண்டா கூட இருக்கு அதனாலதான் நேச்ச பாஷன் பேரு அந்த எது சைலண்ட்னாக்க அது கசமரியும் சேர்க்கிறதா அது வந்து ஏன் சைலண்டா இருக்கு சொல்ல முடியாது சில அக்ரங்கள் சைலண்ட் அது வந்து ப்ரனௌன்ஸ் பண்ணது இல்லை பல அக்ஷரங்கள் சேர்ந்து ஒரு சிலபடாது இங்கிலீஷ்ல மொத்தத்தில் உயிர்மை எழுத்துங்கிறது தமிழ்ல உண்டு சம்ஸ்கிருதத்துல உண்டு இப்படி ஏராளமான எழுத்துக்கள் அக்ஷரங்கள் இருக்கு இத்தனை அக்ஷரங்கள்ல ஒரு ஒன்னோட ஒண்ணும் அடிக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய சப்தங்கள் இல்லாமல் அந்த அப்பவும் இருக்கு அந்த இட் இஸ் சோ மைன்யூட் அது என்ன பிரிக்ஷனையே கண்டுபிடிக்க முடியாத பெரிய வாஷம் விஷயம் சாதாரண ஒரு குழந்தைக்கு ஆனா அவனா சொல்லித்தர வேண்டியிருக்கு அக்ஷராபியாசம் பண்ணிவிச்சு அக்ஷராபியாசம் பண்ணிவிச்சு சொல்லாமலேயே சாதாரணமாகவே இயற்கையாகவே ஓடிக்கூடிய சப்தங்கள் அசதியா இருக்கிறது அப்படின்னு ஒரு சப்தம் வருது இந்த சம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய சப்தம் ஆதாரஸ்ருதியை போல சங்கீதத்துல இந்த கேள்வி சஜ்ஜமும் பஞ்சமமும் மிகு சஜமும் ஆதார் சுத்தி இருக்கிற மாதிரி ஓடின் இருக்கிற மாதிரி எப்போதும் ஓடின் இருக்கக்கூடிய ஆவும் இருக்கு அதுல அந்த சாவும் ஆவும் சேர்ந்தபோதுதான் சோகம் சோகம் அப்படின்னு அது ஒரு பெரிய மகாமந்திரமா அதனாலதான் இது அஜபா மந்திரம்னு வெளிவண்ணா சொல்லுவா அது எப்போதும் ஓடின் இருக்கு மூச்சு எப்போதும் ஜபம் இருக்கிறது ஜபம் அஜபாமந்திரம் வச்சிருக்க அந்த அக்ஷரங்களுக்குள்ளேயே ஆதாரமா சொல்லிக் கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இயற்கையாகவே இருக்கக்கூடியதா இந்த ரெண்டு அக்ஷரங்கள் சோ ஒரு அக்ஷரம் ஹம்னு ஒரு அக்ஷரம் இந்த ரெண்டு அக்ஷரத்தையும் மெய்யெழுத்து எடுத்துருவோம் மெய் எழுத்து எடுத்துட்டேனாக்க கான்சென்ட்ரேட் எடுத்து என்ன இருக்கும் தான் கடைசியில் அதனால அக்ஷரங்களுக்குள்ள சோகம் அம்ம அந்த அக்ஷரங்கள் சேர்ந்தபோது அதுல மெய் ஒரேன் இருக்கிறது அந்த அக்ஷரம் தான் அதனால தான் அது ரொம்ப அக்ஷரங்களுக்குள்ளே ரொம்ப சிறந்ததாக மந்திரங்களுக்குள்ள ரொம்ப சிறந்ததாக பிரணவ சந்திரசாபகம்னு அதனாலதான் சொன்னாள் பிரணவஸ்வரூபமாக அதுதான் உன் காலம் சொல்லி அந்த ஒரே அக்ஷரத்துல அப்படி சோகம் சொல்ற போதே அவன் தான் கோடிக்கணக்கான ஓங்காரத்து சாட்சா பிரணவ ஜெபங்கிறது சன்னியாதிகளுக்கு மாத்திரம்தான் அப்படி வச்சா அக்ஷயம் பேசபோது தெரிஞ்சு மட்டும் பகிர்ந்தீங்க ஏற்பட கூடிய சப்தங்களாக இருக்கு அதனால இது நாம காதாக ஒன் இன்னொரு you have got para and ி ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல ஆகத துனி நாம சாதாரணமா காரால் கேட்கக்கூடிய சப்தம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் அநாகதனி ஒன்னோடு ஒன்னு வருஷாமல் ஏற்படக்கூடிய சப்தம் அதுதான் ரெண்டுக்கு நெடுவது இருக்கணும் ரொம்ப இருக்குமா நானாக துணி ஹதயத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்ற யோகிஷ்லாம் தியானத்தில் இருக்கிற போது அது ஒன் எதுவுமே எளிமையிலேயும் உலசாமல் ஏற்படக்கூடிய சப்தம் பிரபஞ்சத்தில் எப்போதுமே உன்னோடு ஒண்ணு ஏதாவது ஒன்னு அசிங்க தானே இருக்க வேண்டியிருக்கு பிரிக்ஷன் இல்லாம விவகாரமே இல்லை ஒண்ணிர் நடக்கூட வேண்டியா பிரிக்ஷன் தேவையா இருக்கு இருக்கூடிய சக்கரத்தை சொல்றியாச்சு இருக்கு அது மூலாதாரத்துல இருக்குன்னு சொல்றாள் பெரியவாழ்லாம் விஷயம் குண்டலங்களை பத்தி சொல்றதுல மூலாதாரத்துல ஆரம்பிச்சு ஆக்யாசகத்துல மனோ ரூபத்தில் சூக்ன்னு சொன்ன மகிம் மூலாதார கமபி மணிப்பூரே உதமகம் சுவாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாச உபரி பார்த்துட்டு வந்தோம் அந்த ஸ்தூலத்திலிருந்து சூக் ஆச்சு நெத்தி பத்தியில் இருக்கக்கூடிய ஆகிய பரிகிரம் இந்த வருது பரா அது இருக்கு அதாவது ஆறு சக்கரங்கள் ஏழாவது கணக்கிர சக்கரம் ஏழாவது வந்து எல்லாத்துக்கும் அப்பாடு ஒரே பிரம்மாண உதவம் நிலையாது அதனால அதெல்லாம் ஒன்னும் வர்ணனைக்கு கெட்டுப்படாது இந்த ஆறு சக்கரங்களை ரெண்டு ரெண்டு சக்கரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாக பிரிச்சிருக்காரு சக்தி கூட்டம் அப்படின்னு மூலாதாரம் மணிப்பூரம் அப்புறம் சுவாதிஷ்டானம் இந்த அநாகதம் இது ரெண்டுமா சேர்ந்து மத்திய கூட்டம் பேரு கழுற்று இருக்கக்கூடிய விசுத்தியும் மேலிருக்கக்கூடிய ஆக்யையும் சேர்ந்து வாக்பவ கூட்டம் அப்படின்னு பேரு அது ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு கிரந்தியா குந்தம் ரூபத்திலிருந்து பிரம்ம கிரந்தியாக அப்புறம் அழுத்த மத்திய கூட்டத்தில் இருக்கிற போது விஷ்ணு கிரந்தியாக மேல விசுத்தியும் ஆகியும் சேர்ந்திருக்கக்கூடிய வாக்பவ கூட்டத்தில் ருத்ரகிரந்தியாக அந்த கிரந்தியை பிளக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்காள் சஸ்நாமம் சொன்னது நூராதாரை பிரம்ம கிரந்தி வேதினி RUDITA GRANTHI மணிபுரா விஷ்ணு ஆந்தரூட சுதாசா தட்டில்லித அர்த்தம் தெரிஞ்சுட்டா எங்கியோ சிங்கரத்துல கொண்டு போய்விச்சுடு அதாவது ஒவ்வொரு போக்கிசியில சகசாரூடா சகசாரத்தில் போற பொழுது ஒரே அமிர்தமே மாறிக்கூடிய ஆனந்த ஒத்த வரிசிக்க கூடியவனாக சுதாசாராதிஷினி இருக்காருன்னா சக்சக்ரோபனி சமஸ்திதா வாஸ்தவத்தின் இந்த ஆறு சக்கரத்தனி அவருடைய ஒரு தீவனையான் பார்க்கிற பூர்ணமா அம்பாளுடைய அனுபவங்கள் மேல சகசிரத்தை போய் கொண்டு நிற்கிற போதுதான் ஏற்படும் அங்க போய் இருக்கிற போது சட்சக்ரோபடி சமஸ்திதான் இருக்கு பின்னாடி சொல்றேன் செஞ்சிருக்கி சண்ணாமபே இப்படி கமலானாம் தவக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியா பின்னாடி ஒரு ஸ்லோகம் சேர்ந்திருக்க அப்படி ஒவ்வொரு கூட்டம் அந்த வாக்பவ கூட்டம் கழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரமும் இந்த நெத்தி பூர்வங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்யா சக்கரமும் சேர்ந்து வாக்பவ கூட்டம் வாக்பவ கூட்டம் பெயர் பார்த்தாலே தெரியாது வாக்கு உபவிப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதனால்தான் வாக்பவ கூட்டம்னு சொல்லுது அப்ப ஸ்தூலமானது கூட்டத்தில் நம்ம காதல கேட்க முடியும் பரம சூக்மமா இருக்கக்கூடிய சப்தமானது பரமஸ்தூலமா ஆய் இது வாக்கு வழியா வெல இருக்குனா நாம கேட்க முடியாது ஆனா துவனி இருக்கு சப்தம் இருக்கு அது அடிக்காமல் ஏற்படக்கூடிய சப்தமா இருக்கு அநாகதி அந்த அநாக துவனி ஏற்படக்கூடிய அநாகத்த சக்கரத்தில் மத்தியமா என்ற அப்புறம் நாம கேட்கக்கூடிய சப்தமா இருக்கக்கூடியது நாம கேட்கக்கூடிய சப்தத்துக்கு அகத்த துனி அது ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு துனியின் பேரு ஒன்னு வைகரியு பேரு வைகரிமா வைகரி ரூபா அப்படிங்கற அதாவது வைகரி ரூபான காதால் கேட்கக்கூடிய சப்தம் அது ரெண்டு ரூபத்துல இருக்கு ஒன்னு துவனி அது சப்தமானது சொல்ற போது டேப் பண்ணா அப்புறம் டேப் ஒஷனை டிரான்ஸ்கிரைப் பண்ணாக்க இன்ன انا வாட்ச் சொன்னா அது கிளியரா ಸ್ಪஷ்டமா ஏறி உள்ள இது சல வார்த்தைகள் அப்படியே ಸ್ಪஷ்டமா யூ கேன் ரிड्यूஸ் இட் டு ரைட்டிங் அது வகிரேன்னு பேரு அது வந்து இன்னும் アドவான்ஸ் ஃபார்மர் ஸ்பீச் அதெல்லாம் எல்லா சப்டென் இல்ல அப்படியே யூ cannot reduce it to writing அது பட் இட் ஸ்டில் கன்வேஸ் some sense it is audible காதுல கேக்குறது ஏதோ ஒரு डेफिनेटா ஒரு கனெக்ஷன கனவே பண்ணறது பட் யூ cannot reduce it to writing இப்ப கொஞ்சம் அளவுது அழுகேன்னு ஒரு வார்த்தை அழகுன்னு எதிராமது எப்படி அழகுன்னு எழுத முடியுமா ரைட்டிங்ல எழுத முடியுமா அந்த அழகூடிய சப்தத்தை அழுக சப்தம் இதுதான் அப்படின்னு கேட்க முடியாது இட் இஸ் ஆடிபிள் பட் நாட் ரெடியூசிபிள் டு ரைட்டிங் அழகு மாதிரி சங்கீத கீ எடுக்குங்க சங்கீதத்தில் இருக்கு வர ராக ராக போ இந்த ராக இந்தரங்கள் உதுல கிடையாதுனாலஜிஸ்டா இருக்கக்கூடிய இல்லவது ரிஷபம் கிடையாது இட்மே கண்வியன் மீன் ஆட எந்த ராகத்தை பத்தி பேசலாம் ஒண்ணு புரியாது ஆனா ஒரு ஆலா பண்ற போது இல்ல ஒரு ஹம் பண்ற போது கூட கல்யாணம் தெரிகிறது எழுதினா எழுதி கல்யாணம் எழுதினா எப்படி தெரியும் அதே தரநாளன தி அப்படி உங்க தான் கேட்கிறேன் ஆனா நிறைய கேள்வி இருக்கேன் நீங்க நான் பிள்ளைங்க அது மாதிரி ஒண்ணு ஒரே ஒரே ரீதி ஆனா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ராகஸ்வரூபத்துல ஆலாபனம் பண்ற பொழுது அது இந்த ராகத்தை குடிக்கிறது அப்படின்னு உடனே ராகம் அதாவது பாடுறவனும் ஒழுங்கா பாடி கேட்கறவங்க சங்கீத ஞானம் இருந்தா நீ என்ன ராகம் அப்படின்னு அது ரெண்டும் நிரக்ஷன் பாடுறவனும் வருமாக்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பிரயோஜனப்படாது பாடுறவனுக்கும் என்ன ராகம் பாடுறவன் ஸ்பஷ்டமா இருக்கணும் கேட்கக்கூடிய சங்கீதத்தை பற்றி நல்ல ஒரு ஞானம் இருந்தாலும் இந்த ராகம் பாடுறாங்களோ உடனே இமீடியா இந்த ராகம் பாடுறார் அப்படின்னு ராக ஆலோபனை நல்ல ஆலாபனிக்க லட்சணமே அது முதல்ல ஒரு ரெண்டுக்குள்ளேயே அந்த ராகத்துடைய காட்டிடணும் அப்புறம் சூட்சத்தில் இருக்கக்கூடிய அறகுரை வச்சு கன்வே பண்ணக்கூடிய ஒரு கெபாசிட்டி இருக்கே அப்படி இருக்கக்கூடிய சவுண்ட் அதுக்கு சாதாரணமா சொல்றேன் பேசுற போது குழந்த சின்ன குழந்தை ரெண்டு கட்ட வயசுல பெரிய அதுக்கு சரியா இருக்கும் கொஞ்சம் ரேஷன் பண்ணி கொடுத்தா சரியா இருக்கும் நினைச்சிருக்காங்க அம்மா அந்த குழந்தை ஒரு நாளைக்கு பாக்கெட் ஏதோ அம்மா அப்படி தரக்கிற போது பாத்து பாக்கெட் வச்சிருக்கேன் எனக்கு முழுஷா முஷாதா பாக்கெட் ஓடதா அப்படின்னு ஒரு ஐடியா அரிச்சு திண்டிடுது வாஷா பாக்கெட் ஓடுனா உனக்கு வயிறு மந்தமா போயிடும் ஒத்துக்காது ஆலம் போட்டி சொல்லி பார்த்தா இன்னைக்கு தின்னு ரெண்டு தின்னு நாளைக்கு ரெண்டு தின்னு எனக்கு மூஷா ஓணும் இந்த ஆளும் பிடிக்கிறது அரை மணி நேரம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவருக்கு மினிட்டு பொறுக்கல சரி விச்சுக்கோ எழுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாங்கிறது அந்த குழந்தை வாழ்ந்தாங்கிறது ஏன்னா நீ கேட்டி அரை மணி நேரம் அழுதிய விட்டுட்டு என்ன திங்க வேண்டியதான் திருப்தியா போக வேண்டியதான் எனக்கு எனக்கு ஒன்று வாழ்னா போ குழந்தைக்கு என்னமோ மாதிரி சொல்றேன் அது இருக்கக்கூடிய வித்தியாசத்துல தெரியும் அத்தமே அடிவோட மாறிப்படுறது ஒண்ணு எடுத்துக்கோன்னு சொன்னாக்க வாஸ்தமாதான் எடுத்துக்கோன்னு சொல்றதா இருக்கு இன்னும் அப்படின்னு கையை கைது இருக்கு இந்த ரெண்டாவது சொன்னது எக்ஸாஸ்பரேஷன் நான் ஏதாவது ஒன்னு சொன்னேன் சொன்னேன் அப்படின்னாக்க குரல் காட்டுறது உன் டோன் காட்டுறது இன்டனேஷன் காட்டுறது வார்த்தை காட்டல ஆனா இன்டனேஷன் காட்டுறது அது என்ன சொல்றோம் தனி சரியா இல்ல போன்ல கூட பேசுறா சார் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கா பேசுறா துவனி சரியாயில்லைங்களா போன் வந்து கூப்பிட்டு கன்வெர்சன் ஆட்டம் மீனிங் பாடி லாங்குவேஜ் முடியாத ஒரு அலங்காரம் ஒண்ணு உண்டு சொல்லாமல் விட்டது ஆனா கேட்குறவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே there is an element for display of the reader's or listener's creativity in interpreting that particular line அப்படி சொல்லாமசத்தான அலங்காரம் அலங்காரிகளை சொல்ல சொல்லாமல்ூச்சகமா சொல்ல விஷயத்துக்கு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 வைகரி. இப்படி அஞ்சு இந்த அஞ்சு விதமான சப்தங்கள் தான் சப்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது இந்த சப்த பிரபஞ்சத்து வந்துதான் பிருத்திவீத் தேஜோபாயுர் ஆகாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதிரமே ஏற்பட்டிருக்குமா இருக்கக்கூடிய சப்தங்கள் பரமஸ்தூலமாக வைகரியா வந்து முடிகிறது அக்ஷரங்களாக பேசிக் லெட்டர்ஸாக அந்த லெட்டர்ஸ் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் உயிர் எழுத்துக்கள் பேசிக் லெட்டர்ஸ் பதினாறு உயிரெழுத்துக்கள் ஆலிருந்து அகா வருகின்றோம் காலிருந்து கஷாந்தோம் முப்பத்தஞ்சு மெயெழுத்துக்கள் கண்மே பண்ணறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வார்த்தைகள் தான் காரணமா இருக்கு அதனால இந்த அக்ஷரங்களுக்கு மொத்தம் இத எட்டு விதமா பிரிச்சிருக்க ஆலேந்து அகாபர்த்து உயிரெழுத்துக்கள் முழுக்க சேர்ந்து ஒரு குரூப் அதுக்கு ஒரு தேவதை அவளுக்கு அகாபர்தோ ஒரு தேவதை ஆராயிட்ட இந்த நாளுக்கு ஒரு தேவதை ஷ ஷ ஹ இந்த ஆறுக்கு ஒரு தேவதை ஆக மொத்தம் எட்டு தேவதைகள் இந்த எட்டு தேவதைகளும் வசினி தான் முதல் தேவதை உயிரெழுத்துக்களுக்கு ஐஸ்வர்யா இருக்கக்கூடிய தேவதைகள் வாக்தேவிகள் வாக்கு உற்பத்தி ஆகும்படியாக அனுகூலம் செய்யக்கூடியவர்கள் இந்த எட்டு வாக்தேவதைகளும் அம்பாவுடைய சங்கல்பத்தால் ஏற்பட்டு உலகத்தான் ஏற்பட முடியாதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மனுஷனுக்கு மாத்திரம் தான் இந்த சப்தங்கள் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரம் மாடு இருக்கு காட்டா இருக்கு குருவி இருக்கு எல்லாம் பண்றது அது ஏதோ ஒரு நாள் டூ சவுண்ட் பேசிக் எல்லாமே பண்ண முடியல அம்மாவும் கூப்படுத்த எல்லாத்துக்கும் அம்மா தான் கூப்பிடுது கண்ணு சொல்ல தெரியல கூப்பிடுது பலவிதமான பலவிதமான from the very grasp to the very subtle concepts ellathiy kanve panna koodiya or capacity capacity to speak mathram illamal mispechiku or periya shakthi nanakka thanpesham mathram illamal kekka koodivaarudaiya manasuliyum or visheyam nanna puriyumbidiya senji adai nalla vidathiyum thirukkoradhukku indha shabdamdhaan kaaranam airkku or thyaagirvaarudaiya keerthana or periya mahaanudaiya arulvaakku periya vaarudaiya arulvaakku nanakka namariyavukku vidigathai thoyi tottu nammal or periya nalla or maargathai thirupadathukku kaaranam airkku idhuve kanda shabdangal உபயோடு உற்பத்தி பண்ண கூடிய எட்டு தேவத சா காவ்நாள் வசோபி வாதமது சவித்ரி சிலா பங்கரிச்சு முதல் வெளியில பங்கருச்சிபி மூணாவது வரையில பங்கி ருசிபி ஜாகிரா சவணம் அதாவது இங்க முதல் ஸ்லோகத்துல சரஜோத்ஸ்னாசுதாம் என்ற ஸ்லோகத்துல அம்பாலையே வளவலையர்ந்து சந்திரகிரணத்தை போல சரஜோஷமா சுத்தம் தான் அடுத்த ஸ்லோகம் பதினாறாவது ஸ்லோகத்துல சாரஸ்வக பிரயோகத்துல இரண்டாவது ஸ்லோகம் அம்பாலை இளம் சிவப்பாக கதிஜித் அருணாமே பவதி